சரவெடிக்காக மங்களூரில் இருந்து ஹேமாஸ்ரீதர் படித்ததில் பிடித்தது இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என புரிந்து கொண்டால் போதும் வீண் எதிர்பார்ப்புகள் குறைந்துவிடும் நண்பன் ஜோக்ஸ் சொல்லும் போது வராத சிரிப்பு கூட அவன் அட்வைஸ் பண்ணும்போது வந்து விடுகிறது அடுத்தவன் என்ன நினைப்பான்னு வாழ ஆரம்பிச்சா அப்பவே உன் நிம்மதி உண்ண விட்டு போயிடும் சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் இல்லை கவலைகளை மறக்க மறைக்க கற்றுக்கொண்டவர்கள் நிம்மதியாக இருக்கும் வயதில் மனைவியை தேடுவதும் மனைவி வந்த பின் நிம்மதியை தேடுவதே ஆண்களின் வாழ்க்கை தேடலாக இருக்கிறது சண்டை போட்டால் பேசமாட்டாலே மாட்டாலே என யோசிப்பவன் காதலன் பேசினால் சண்டை வந்திருமோ என யோசிப்பவன் கணவன் இதுதாங்க வாழ்க்கை போகும்போது கடைசியா என்னத்தை கொண்டு போறோம் என்ற நீண்டகால கேள்விக்கு பதில் கிடைத்துவிட்டது ஆதார் நம்பர் டாக்டர் எனக்கு சுகரும் மனைவியும் ஒண்ணுதான் எப்படி சொல்றீங்க ஆமா புடவை வாங்குறேன்னு போய் என் ஒய்ஃபு ரூபாய் இருபதாயிரத்துக்கு புடவை வாங்கிட்டு வந்துட்டான் சரி இன்னைக்கே சந்தோஷமா இருக்க அவ அந்த புடவைய உன் பொண்டாட்டிட்டு காட்டுறதுக்கு போயிருக்கா படித்ததில் ரசித்தது